உமர்லாஹு அவர்கள் கூறியதாவது நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் திடலில் தொழுவதால் தடுப்பாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஈட்டி நாட்டப்படும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதை நோக்கி தொழுவார்கள்